நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு வணக்கம் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சசிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் இரண்டு உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் ஜெனிவாவில் அமைந்துள்ளது மூன்று உலகில் அணுசோதனை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சிரிப்பை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன இரண்டு இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று கலிலியோ எந்த கிரகத்தின் நான்கு சந்திரன்களை கண்டுபிடித்தார் மீண்டும் சந்திப்போம் நன்றி